சகோதரே நம்முடைய ரமதானை ஒளிமயமான ரமதானாக ஆக்க வேண்டும் என்றால் நம்முடைய நோன்பை பயனுள்ள நோன்பாக தக்குவாவை தரக்கூடிய நோன்பாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு சைட் சப்போர்ட் சைட் சப்போர்ட் என்னவென்றால் நம்முடைய இபாதும் நம்முடைய தான் எம்பெருமானது அவனுக்கு ஏற்பட மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொன்று அந்த நோன்பிற்கான கூலியை அல்லாவிடத்தில் பெரும்பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொன்று அதிசயம் சொன்னார்கள் நோன்பாடி நோன்பு துறக்கும் நேரத்திலே செய்யக்கூடிய துவா உடனடியாக அல்லாவிடத்தில் கபுலாகும் பயன்படுத்து சண்டை பார்க்கின்றோம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவிடத்தை கையெழுந்தி எனக்கு வட கொண்டா எனக்கு அவள் நிலை நேரத்தில் ஆக்கிவிட வேண்டும் குறிப்பாக வீட்டில் தாய்மார்கள் பெண்கள் இந்த ரமதான் இஃப்தான் ஏற்பாடுகள் செய்வதா செய்ய அந்த துவா உடனடியாக கபுலாகும் என்று பெருமானோருடைய வாக்குறுதி இருக்கும் பொழுது அந்த வாக்குறுதியின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா அல்லது என்ற அசட்டை தனது காரணமா ஆகவே ரமதானிலே அதிக அதிகமாக நோன்பு துவா செய்ய வேண்டும் குறிப்பாக இஃப்தாரின் நேரத்தில் சஹரு நேரத்தில் அது மட்டுமல்ல